ும் சொற்கிடையுல் ஏகமனும் சொல்லதனு கயக்கம் அதில் உணர் ஏவமெமெனும் இடைச்சொல்லுக்குத் தேற்றம் அத்துவிதமெனும் மொழிக்குத் துவிதவிலக்காக கருது பொருள் வருதலினாலிமுறையே மாயா கற்பனைகள் கடந்து நிறவையவமாம் என்றும் தீரிதலில் திண்மயமாகும் ஒரு பிரமம் தனக்கு முதலாயின மூன்றும் இலையே இருபத்தி நாலு நிராகரணத்திற்கு எப்போதுமே யுக்தியை மட்டும் ஒத்துக்கிறது இல்லை மூணும் ஒத்துக்கணும் சுருதி யுக்தி அனுபவம் செய்யணும் யுக்தி திருப்பான்னா இருக்கு ஏகம் ஏவா கால அடிச்சுணும் என்னும் ஏவாத் வந்தாக்கி உணரும் போது தீர்க்க சந்தி வருங்க நெடு கூடும் ஏவாத்து வர்றது பிரிச்சாக குருவில் தான் அப்படின்னு பிரிச்சு போட்டா கால எடுத்துடணும் அப்படிங்கிறது அது தெரியாமஞ்சாம போட்டுக்கிட்டு இருக்கணும் சுருதியின் உள் ஏகம் ஏவா அத்துவிதம் என்னும் சாம வேதத்தின்கண் ஏகமே ஏகமேவாத்துவிதம் கூடி வர்றதில்லை இங்கே தீர்செய்ந்து வரும் அத்துவிதம் என்று கூறப்படுகின்ற சொற்கு இழையுள் ஏகம் எனும் சொல்லதனுக்கு ஐக்கம் வாக்கியத்துள் இருக்கின்ற ஏகம் என்னும் சொல்லுக்கு ஜீவபிரம் ஐக்கியமும் அறிதில் உணர் ஏவ எனும் இடைச்சோர்க்கு தேற்றம் அருமையாய் உணர்தற்குரிய தாயு உணர்வுரிய உணர்வதற்குரியும் நடுவில் இருக்கும் பதத்திற்கு நிச்சயமும் அத்விதம் எனும் மொழிக்கு திவித அத்விதம் என்னும் பதத்திற்கு இரண்டாவது பொருள் இல்லை விளக்காக கருதுபொருள் வதலினால் என்ற ஆராய்ந்து அறிதற்குரிய அர்த்தம் இலக்கண முறையாக பெற்று வருவதால் இம்முறையே மாயா கற்பனைகள் கடந்து இக்கிரமமாக மாயா கற்பிதங்கள் இயல்பாகவே நீங்கியிருக்க நிறையமாய் என்றும் திருதல்லியல் சின்மயம் நிறையமாய் எதிர்காலத்தும் மாறுதல் என்றிய சிபிரகாசமாய் பல ஆகும் ஒரு பிரம்மந்தனக்கு உள்ள ஒப்பற்ற பிரம்மஸ்வரூபத்துக்கு தெரித்த சுவகத முதலாயின மூன்றும் இல்லை முன்கூறிய சுகதாதி பேதங்கள் மூன்றும் இல்லை என்பதாம் சொல்லியிருக்கு ஏகமேவாத்வேதம் என்று சொல்லியிருக்கு அதான் பிரம்மாணம் விசேஷமேவாத்யம் என்பதன் கண்ணுள்ள ஏகம் என்னும் பதம் ஏவ என்னும் பதம் சஜாத்திய பேதமும் அத்விதம் என்னும் பதம் விஜாதிய பேதமும் பிரம்மத்திற்கு இல்லை என்பதை விளக்குவதாம் வித்தியாசம் ஏகம் ஏவ அத்விதம் ஏகம் என்ன ஒன்று ஐக்கியம் ஜீவர்மத்துக்கு ஐக்கியம் சொல்லப்படுது ஏவா என்ன தேற்றம் ஏகமே அர்த்தம் அத்விதம் ரெண்டு வருது தோற்றம் ஒன்று பொருள்ல்ல ரெண்டு அல்ல சொல்றது ஒன்னும் சொல்றதில்லை அப்புறம் சொல்லும் போது அப்புறம் ஒன்று அப்புறம் சொல்றது ஒன்றே தான் பொன் கேள்வி வரும்போது அவர் ரெண்டு தோற்றுத்தேன்னு கேள்வி வந்தா பொழுல்லாதனால ரெண்டல்ல அப்ப ஒண்ணுதான் இப்படி சொல்றது ஏக மேவாத்வேஜம் சுருதி வாக்கியம் தான் இங்க பிரமாணம் சொல்லி முடிக்கிறோம் மத்தியாரோபம் அபவாதம் என இரண்டாய் அறிவு கற்பித மத்தியாரோபமுள்ள சுருத்தியோடு இல்லாத விளைதல் போல சொல் பிரம சத்தி நில்லா உலகது கற்பித்தல் தான் வெள்ளியதன் போலோர்ந்து இன்றுதல் அபவாதம் மெய்த்த அறியும் இலக்கணம் மூன்றாம் அவைதான் விளங்கதா விருத்தி தளத்த மொடு சுபம் இருபத்தி அஞ்சாவது கற்பிதம் இரண்டு என்று தலைப்புடுகிறார் பொருள் கற்பிதம் அத்தியாரோபம் அவாதம் என மனோபாவனையான பொய்த் தோற்றம் அத்தியாரோபம் அவவாதம் என்று இருவிதமாயிருக்கும் என்று அதனை மேலோர் கூறுவார்கள் அத்தியாரோபம் அவற்றுள் அத்தியாரோபமாவது உள்ள சுத்தி ஊடு இல்லாத இரசதம் விளைதல் போல் வியாபகாரிகமாய் இருக்கும் இப்பியின் கண் வெள்ளி கற்பிதமாக தோன்றுதல் போல் சொல் பிரமசத்தின் இலா உலகது கற்பித்தல் உபரிடதனங்கள் கூரும் சத்ருவ பிரமத்தின் கண் இல்லாத மாயா பிரபஞ்சம் கற்பிதமாக தோன்றுதலாம் அபவாதம் எய்த்து இதுதான் வெள்ளி அன்று இப்பி எனல் போல் அபவாதமாவது ஆராய்ந்தறிந்து இது வெள்ளி அல்ல கிழிஞ்சலே என்று உள்ளபடி மறுதல் ஒல் ஓர்ந்து உலகம் என்று பிரம்மம் என தெளிதல் அபவாதம் விசாரித்து தேகாதி பிரபஞ்சம் இளது என்று பிரமே உளது என தேர்ந்து அறிவதே அபவாதமும் சில முக்கியமானது பிரிச்சு போடணும் ஏ என்ன யாகமா போட்டு போய் வேலை வேலை பிடிக்குதே வழியே விளக்கம் கிடையாது சம்பதந்த பிரம்மலட்சண விவேகம் அரியும் இலக்கணம் மூன்றாம் சுபாவ சித்தமாய் உள்ள பிரம்மஸ்துவை அரிதற்கு காரணமாக போனும் போன அரிதற்கு காரணமான இலக்கணம் மூன்று விதமாம் அவைதான் விலங்கு அதா விருத்தி சடத்தம் ஒரு சொருபம் அவ்விலக்கணங்கள் அதாவிருத்தி சடத்தம் சொருவம் எனப்படும் என்று இதில் பெயர் மட்டும் சொல்லி அடுத்த பாட்டில் இந்த மூலக்கும் விளங்குகிறார் ஆகண முதலான செய்தியை அறிவித்து அதர்த்தியாவிருத்தி சாகின் இனி மதியுள்ளது என்று உணர்த்தல் ஏற்போதாதி ஜகமாய காரணம் கொண்டறி உணர்த்தல் தடத்தம் மா கனலி விளங்கு கதிர் சொருபனெனல் போல் ஆண் மாள சொரூபம் இதுவென உணர்த்தல் சொரூபம் நீ கடவு சொரூபம் நிசம் சச்சிதானந்தம் நித்தியம் பூரணமாக நே நினைந்து கொள்ளேன் இவரான் சுடாமணியில இருபத்தி ஆறாவது பாட்டி இப்போது பிரம்மலட்சணம் சொல்லிட்டு வர திருக்கு விவேகம்னு போயிருந்தா காண்பவன் அப்புறம் திருச்சி விவேகம் காணப்படும் பொருள் அதனால இந்த வாட்டில் பொருள் ஆக முதலான நேதி அதி செய்து அம்முடன் ஒரு தேகாதி அனான் பொருள்களை மிகுது ஆன்மாவை அன்று அன்று என நீக்கி என்றும் அறிவித்தது அதிர்ச்சியாக விருத்தி என்றும் நீங்காது என்று எதிர்கேர்த்துக்கின்றன நிலைநிற்கும் ஆன்மாவை அறிவித்ததே அதர்த்தியாக விருத்தி லட்சக்கணமாம் சாக நுனி அறிவுள்ளது என்று உணர்த்தல் இல் அம் மரக்கிளையின் நுனியின் கண் மூன்றாம் பிற சந்திரன் இருக்கின்றான் என கூறி அக்கிளையை காட்டி சந்திரனை காட்டுவது போல ஆதி ஆய ஜகம் காரணம் கொண்டு பஞ்சபூதங்களை முதற் காரணமாகவுடைய உலகத்திற்கு ஆத்மா அபிண நிமித்த உபாதான காரணமாக இருக்கின்றது என்று கூறி அக்காரணமாக இருத்தலை கொண்டு அறிவுணர்த்தல் தடத்தம் ஆத்மாவை அறிவித்தல் தடத்தலாம் பலதலட்சணமாம் மகா கணலி விளங்கு கதிர்ச்சொருபம் எனல் போல் பெருமையை சுருந்த சூரிய பகவான் ஆயிர கிரணங்களை உடையவன் என்று கூறுதல் போல் ஆன்மாவின் மித சொரூபம் இது என உணர்த்தல் சொரூபம் ஆத்மாவின் உண்மை வடிவம் இதுவான் என்று அறிவிப்பதே சொர்பலட்சணம் நீ கடவுள் நிசஸ்வரூபம் இணைந்து கொள்ளே நீ உணவு ஐந்துவித உண்மை சொரூபம் சத்து சித்து ஆனந்த நித்தியம் பூர்ணம் ஆக நீ சிந்தித்துக் கடவாய் என்று சொல்றார் அப்படி சொல்ல கடைசியில் இஞ்சி நிற்கிறது எதுவோ அதுதான் பிரம்மஸ்வரபம் என்று குடிக்கிறது என்று உலக காலங்கள்லாம் அதான் வழிமுறையில் இருந்தது அது ஒரு முறை அதிரத்தி அது அல்ல அதில் ஆய் சங்கரர் லட்சணாவிருத்தியை உண்டாக்கினார் மண்ட வாதம் செய்யும் போது அது இப்போ உலகத்தில் ரெண்டுமே இருக்கு ரச்சதாவிர்த்தா பிரதானம் சாஸ்திரங்கள் அதை அங்கீகாரம் பண்ணிக்கிறாங்க பாத்யாவிரத்தி ஓரளவுக்கு அங்கீகாரம் பண்ணிக்கிறாங்க தன்பதி எல்லா பேரையும் தன்னை அல்லணால் அன்பனை கேட்ட நேரம் அவளுக்கும் மௌனமானால் என்பது போல நீக்கி இதன் இருந்தைச் சேடித்த பின் பரபிரமணி இதன்னை பேசாமல் காட்டும் வேதம் என்று கையெழுத்திலே அறிமுகப்படுத்துவார் கல்யாணம் இப்போதான் முடிஞ்சு இருக்கிற பெண்ணு உண்மைய கல்யாணத்துல போய் உக்காந்துருந்தேன் அவர் சினிதம் கல்யாணத்துலாம் பிடிச்சன பார்க்கணும் இது உட்காந்துருக்க யாரும் கேட்டால் அவளை வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்லாமல் இருக்க அப்புறம் அவள் பச்சை சீட்டு போட்டவரா சவரி சீட்டை போட்டவரா இவ்ஸா காட்ட காட்ட அது இல்லை அதில் அதெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் அப்போ கடைசியில் சில சீட்டை போட்டுக்கிறவர்தான் ஆமாம்னு சொல்லாம மௌனமா அத்தலாம் கொண்டு வச்சுக்கிட்டாலும் அப்படி போல திருஷ்டாந்தன் அதுபோல அலுமகல்ல பிராணல்லோசல்ல ஆனந்த கோஷம் அஞ்சு கோஷம் நானல்ல நானல்ல தளத்துக்கு ஒன்றும் இல்லைன்னு பேசாம இருந்துக்காது அதுதான் ஆத்மான் பேர் அது போல பஞ்சபூதங்கள் பரவம் அல்ல ஈஸ்வரன் பரவம் இல்ல அவித்தியபுரம் இல்ல மாய பரவலில் அப்புறம் என்ன பரவாயில்ல தளத்தக்க ஒுமே காணவே என்று சொல்லும் போது மூலமா இருந்துக்குதான் வேதம் அதை பேசாம காட்டு வேதம் சொன்னார் ஆகவே இப்படி மூலம் சொல்லப்படுகிறது என்று சொல்றார் அப்படி அது ஒன்று சாவேனு மதி உலரது என்று உணர்த்தலில் பூதாதி சகமாய காரணம் கொண்டு சகமாய காரணம் கொண்டு அறிவு உணர்த்தல் தடத்த லட்சணம் தடத்த லட்சணத்தினாலே உண்டு பழுத்து லட்சணம் அல்லது விபலட்சணம் தான் ரெண்டு ஒண்ணுதான் அதாவது உதாரணம் காகம் இருக்கின்ற வீடு ஜெகத்தின் வீடு எல்லா அருமையும் படுத்துறாங்க அந்த ஜெகத்தின் வீடு எதுன்னு கேட்டான் புதுசா வந்தவன் அது காகம் உட்காந்துருக்கு அதுதான் அந்த தான் அப்ப அந்த வீட்டுக்கு போயிட்டான் அப்ப என்ன என்ன தெரிஞ்சுகிட்டோம் காக்காய் வீடு ஆகாது காக்காயே வீட்டு ஏகேசம் தான் உக்காந்துருக்கு எப்போது இருக்கிறது இல்லை கொஞ்ச நேரமே இருக்கும் அவர் கொஞ்ச நேரம் போனாலும் கூட இவன் அடையாளம் வளர்ந்து போனாலும் கூட அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டான் அது போல ஏகதேசம் இருப்பதாயம் ஓர் போது இருப்பதாயம் வியாபார்த்தகமா இருப்பதாக எதுவோ அதுக்கு உபலட்சணம் என்று அப்படி போல பிரபஞ்சம் ஏக தர்மத்தில் ஏகதேசம் இருக்கு ஓர் இருக்கு ஒன்னு திருட்டி காலத்தில் இருக்கு பிள்ளைய காலத்தில் காலத்தில் இருக்கு அது ஏகேசமா இருக்கிறதும் போது இருப்பதாயும் வியாவர்த்தமா இருக்கு வேறுபடுத்தி காட்டுது அர்த்தம் இதுல வேறுபடுத்தி காட்டுது இந்த ஜீவன் ஈஸ்வரன் இவர்கள் பிரம்மத்துக்கு வேறாக இருக்கிறார்கள் என்று வேறுபடுத்தி காட்டு ஆகவே இப்படிப்பட்ட லட்சணம் உடையது தாளத்தவன் பேர் அல்லது அதுதான் ஆகவே இப்படியும் காற்றல் உண்டு இது ஒரு முறை சொல்றார் அதுபோல இங்க தளச லட்சணம் பத்தி சொல்றார் சாகை நினை மதிவு உள்ளது பிரச்சந்திரம் பார்க்கணும்னு சொன்னா தெரியல சின்ன கோடுதான் இருக்கு அது மரம் தெரியுது இல்லை மரத்தில் கிளை தெரியுது இல்லை கிளை உச்சி தெரியுது பாரு அப்படிங்கிறது நியாயமத்தான் அப்படி போல உணர்த்தலின் அதுபோல ஜகமாயம் ஜகமாக காரணம் கொண்டு இந்த பிரபஞ்சங்கள்லாம் இதன் காரணம் என்ன என்று பார்க்கும்போது அறிவுணுத்தல் தட பஞ்சபோதங்களை முதல் காரணமாக உடைய உலகத்திற்கு ஆத்மா கபின் நிமித்த உபாதான காரணமாக இருக்கின்றது என்று கூறி அக்காரணமாக எடுத்தலை கொண்டு பஞ்சபூதங்களுக்கு அபி நிமித்தம் காரணம் காணபுறம் சொல்றது வேண்டிய பிரமத் சொல்றதில்லை சொல்ல வேண்டியது காரணபுரம் சொல்லியிருக்கு ஆனால் இது பொத்தமில்லை ஆக பிரம்மத்தை இங்கே பேச காரணபுரம் பற்றி பேச்சில்ல இங்க ஆத்மா சொல் சொத்திங்களைப் பற்றி வரும்போதெல்லாம் சொல்லணும் பிரபஞ்சம் சொல்லும் போதெல்லாம் பிரம்ம்தான் சொல்லணும் வித்தியாசமாக அல்லது பரமாத்மா என்றும் கடைசியில் எல்லாம் ஒன்று ஆத்மான்னு சொன்னாலே பஞ்சகோஷங்கள் பஞ்சகோஷங்கள் அதுக்கு உபாதியாக இருக்கிறது தான் அல்லது விபதமா இருக்கிறது எதுவா அதுதான் குடிக்கும் அது முக்கியம் அப்புறம் ஆத்மான போய் ஆதாத்மான ஒரு பேர் உண்டுனாலும் கூட அது எல்லாத்திலேயே பெருமே பண்ணப்படாது பிரம்ம்தான் பண்ணணும் பஞ்சபூகங்கள் உலகம் சொல்லுங்க பிரம்மத்தை சம்பரதாய் அதனால இது லட்சணம் பெயர் ஆகவே அதன் பிறகு ஆன்மாவின் நிசஸ்வரூபம் இது என உணர்த்தல் சுரூபம் இதுபலட்சணம் என்று சொல்றது இப்ப இங்க என்ன சொல்றது இங்க சொரூபத்துக்கு மகலி இளம் கதில் சொருபம் எனது என்று சொல்றதுதான் சொருப லட்சணம் பேரும் சொருபுர லட்சணம் சொல்லியிருக்கார் சரி நீ கடவு கரையாக கூடிய எ சத்து சந்த நித்தியூரணமாக இருக்கிறது அதை நீ சிந்தித்து தெரிந்து கொள்வாயாக ஆத்மாவுக்கு சதிஜி ஆனது நித்தியம் பூரணம் உண்மை சொல்வோம் அதான் சொல்வலட்சணம் பிறகு பஞ்சகோதாசங்களோடு கூறியிருக்கிறதுனா தனச லட்சம் உபலட்சணும் சொன்னாலும் சரி ஆகவே ஆத்மான்னு சொன்னாலே சச்சித்தானன் தான் நித்தியம் பூர்ணம் தான் அதான் முடிவலக்கணம் அக்மய லக்கணம் எல்லாம் விரிச்சி சொல்லலாம் அது பாவனை வரணும் ஆத்மான்னு சொன்னா இருக்கே அதை மாத்தி அமைக்கணும் நான் பொருத்தேன் இலத்தேன் கட்டையன் அட்டையன் கருப்பன் சிவப்பன் இதெல்லாம் சைர தான் இந்த மாத்தி நான் சச்சித்தான நித்தியம் இருக்கிறேன் என்று சொன்னாக்க அகண்ட பாவனை வாசார திட்டிக்கு அது சித்திக்கும் சித்திக்கம் துளசே ஜாகராசருக்கு கிடையாது சுழத்தில் இல்லை மூன்று சேவனும் துரியத்தில் இல்லை அப்படி பார்க்கும்போது மூன்று சேரத்தில் துரியத்தில் இல்லையு சொல்லக்கூடிய நிலையில விசாரணை செய்யக்கூடிய ஜீவனுக்கான அறிவு அந்த அறிவு இருக்கு நாலு மூணு சேர்த்து நாலாவது அவசரம் இருக்கு நாலாவது அறிவு மாறுவதில்லை ஒற்றுதலும் ஒற்றுதலும் கிடையாது எப்படி சினிமா பல இடத்துல காட்சிகளுக்கும் திரை கொட்டுதல் இல்லையோ கற்பி சம்பந்தம் இருக்கோ அதே போலதான் எல்லா ஜீவர்களுக்கும் இந்த மூன்று அவசியங்களும் மூன்று சரீரங்களும் அவர் இருக்குமே ஆனால் சொப்பனத்தில அவன் கால் வண்டியாக சொப்பனான் அவன் ஒட்டி இருந்ததுன்னா இங்க ஜாக இருந்து கால் நன்றி இருக்கணும் இல்லையே இங்க வந்து பிச்சைக்காரனா இருக்கான் அங்கே பிரபான் வந்து ஆடம்பர செய்யறான் இது பிச்சைக்காரத்தன்மை இங்க ஒட்டி இருந்ததுன்னா அங்க பிச்சைக்காரத்தன்மை தான் இருக்கணும் சொப்பனத்திலேயும் அப்படி கிடையாது ஒட்டுதல இந்த ரெண்டும் ஒட்டியில் இருந்தா சுலத்தில போய் ஒன்னும் தெரியலன்னு சொல்ல முடியும் ஜ ஒட்டுதல்சட்டுதல் நிரளைய அவன் அசங்கன்ம்மந்தவன் சினிமா திரை காட்சிகளுக்கும் சினிமா திரைக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனாலும் கற்பி சம்பந்தம் உண்டு அடிப்பாடு இங்கேயும் மூன்று அவசியங்கள் விவகாரங்கள் யோகிகளுக்கு ஆத்மா வாங்கிய நமக்கு சம்பந்தம் தான் கிடையாது சம்பந்தம் இல்லையா கற்பி சம்பந்தம் உண்டு அவர் கற்பி சம்பந்தத்தினாலே விவகாரம் பண்ணுங்க ஜடம் அது சாதனம் சேலம் சம்பந்தத்தினால ஜடம் இரக்கம் பெறும் அதனால அந்த சம்பந்தம் அதிர்ச்சி சின்னமாக ஈடுபெற்றிருக்கு அது சொல்ல முடியாது எப்படி இருக்க சொல்ல முடியாது இந்த ஒரு விசாரத்தின என்ன நாம் தெரிஞ்சோம் சொன்னா சரீரம் சரீரம் மூன்று சரீரங்களும் மூன்று அவசியங்களும் வேறொன்னும் நிச்சயம் உண்டாகும் பண்ணாத பிறகு இது தனியாக இருக்கிறது அதெல்லாம் ஒட்டு தனியா இருக்கு நிச்சயம் ஏற்படும் பலன் என்ன என்று சொன்னா அது சரீரங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எனவே அல்ல சொல்லி ஒதுக்க முடியும் அப்படி ஒதுக்கிறதுனால அவங்க துக்கம் து ஆயிரம் அவரை சம்பந்தமானது அத்தினன்மிக்கம் ஆதி பௌதீகம் தெய்வீகம் வர்த்தகம் செய்யும் பிரார்த்தனை அதெல்லாம் சரீரை சம்பந்தம் தான் அப்படின்னு ஒரு நிச்சயம் ஏற்படுதுன்னு சொன்னா இந்த விசாரத்தின் வந்து பிரிவன் ஏற்படுது அது வேறு நான்கு வேறு தான் அது நிச்சயம் ஏற்பட்டால் மனதுக்கு துக்கம் இருக்கிறது இல்லை மாறாக சந்தோஷம் உண்டாகும் ஏதா மன ஒழுங்கு இது நான் ஒழுங்கு சஞ்சாரம் தான் உண்டாது துக்கத்திலிருந்து விடுபறவு மட்டுமல்ல ஆனந்த பிராப்தி உண்டாகுது இதை வேண்டிய பயன் இந்த விசாரம் தான் அப்படிப்பட்ட விசாரம் எவ்வளவு எவ்வளவு தினப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அளவு சமூக பரவானந்தா பிராப்தியாக முக்தி கிடைக்கும் அது எப்ப கிடைக்கிறதோ இல்லையோ அவாந்தர பிரயோஜனம் இடைக்கால பயன் இருக்கதான் செய்யும் இப்போதே திருதான் அனுப்பிக்கலாம் வரும் தார் வரதான் முக்கியம் தார் ஒண்ணா கூட அரை வரைக்கும் இடை பயன்கள் கண்ணு எடுக்க எடுத்துக்கலாம் இடம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அது பூ வரும் பூ முடிச்சுக்கலாம் அப்புறம் பிஞ்சீடு எடுத்துக்கலாம் இப்படி பரவாயில்ல அவாந்தர பிரியோதான் போயர் இடைப்பட்ட அப்படி போல புத்தி அலுவலர் ஒரு காலத்தில் இருந்தாலும் கூட இடைக்காலத்தில் மாதிரி ஒரு நிச்சயம் இருக்கும்போது ஒதுக்கடி பரமா நான் கூட தற்காலிகமாக துக்கம் இருக்கா அது வரும் எவளுக்காக அவங்க துக்கம் இருந்து வந்துட்டே இருக்கும் அதோட அந்த படம் உண்டாகிட்டே இருக்கும் இதுதான் பயன் அதனால இறந்த படிக்கிறதுனால வரக்கூடிய லாபம் தெரி கொள்வனால் அந்த மனசுக்கு கொஞ்சம் ஊக்கம் பிறக்கும் மீண்டும் மீண்டும் திங்கனம் பண்ணி ஒரு ஆர்வம் உண்டாகும் இப்படிப்பட்ட ஆர்வத்தை உண்டாகிறது லட்சணங்கள் ஆக நான் சச்சித்தான நிச்சயம் போடணும் விசாரம் இது சகாயம் பண்ணணும் அப்படிங்கிற கருத்து வாதையில்லாதுள்ங்கனல் சத்தாவத்தை அனைத்தினுமே உதித்த விடயங்களை நின்றறிந்திடுதல் சிரித்தாம் உவப்பினுக்கு விடயமாம் தன்மையானந்தம் திதித்த சரதோதித அனித்தம் அனைத்தினும் சாதக மாம் திறத்தினால் அனைத்தினும் சம்பந்தம் நிறைவெனவே விதித்திடுகிற உயிர் சச்சிதானந்தமயமேல் விளங்கியதில் அவற்றுள் ஆனந்தம் எங்கும் இந்த பாட்டில் சச்சித்து ஆனந்தத்தை வளர்க்கிறார் அவர் கேள்வியும் கடைசியில் வருது சச்சித்து புரியுது ஆனந்த இடங்களிலேயே எல்லோரும் கேள்வியும் கடைசியில் முடியுது என்பதை பார்க்கணும் இதன்பொருள் மதினித்தல் மதியாமை ஒன்றனை அறிதல் பிரிதொன்றனை அறியாமை நனவாதிகளில் தனக்கு ஓர்வாதை இலாது உண்டு எனல் சத்து என்பவற்றிலும் காமாதி விருத்திகள் தோன்றுமிடத்து தோன்றுறாவிடத்து ஒன்றின் மேல் ஒன்றாக மாறி மாறி வருகின்ற ஜாக்ராஜ அவசைகளிலும் தனக்கொரு இது கேடும் இல்லாமல் இருக்கும் தலைமையே ஆன்மாவின் சத்துருவோமாம் சொன்னதுதான் அவசியல மாறினாலும் தான் மாறுவதில்லை சத்து சத்த இரு அவத்தையை அனைத்தினும் ஜாக்கிர முதலிய எல்லா அவத்தைகளிலும் உதித்திர விடயங்களை தோன்றான சப்த முதலிய விஷயங்களை நின்று அறிஞர் மாறாமல் இருந்து அறிவதே ஆண் அவசித்து போமாம் இந்த மூன்று அவசியங்களும் அந்த விஷயங்களை அறிகிறோம் அறிவு இருக்கு அதான் சித்து நாம் விருப்புத்தன்று சத்து அறிகிறது சித்து ஒவ்வொருக்கு உடயமாம் தன்மை ஆனந்தம் பரம பிரீதிக்கு விஷயமாவது ஆன்மாவின் ஆனந்த ரூமாம் ஆத்மாவில தான் எல்லாருக்கும் அதிக பிரிய முடிய மற்ற விஷயங்கள் அதிக பிரிய முடியாது இதுக்கு அனுகூலமா இருந்தா கொஞ்சம் பிரிய வைக்கிறாங்க அவ்வளவுதான் ஆத்மாவுக்கு அனுகூலம் இல்லையு சொன்னா எந்த பதார்த்தமானாலும் வெறுக்கிறாங்க புளியும் அனுகூலமே இட்டமா பகை செய்திப்போதும் உலகின் நிறுவகையும் அல்லாத புள்ளாத உதாசீனமாம் அப்படின்னா புள்ளி கூட அனுகூலமா இருந்தா வச்சுக்கலாம் மகன் வாரிசு சொத்துக்கு உரிவனா இருந்தா ஒரே மகன் தள்ளிப்படலாம் வெறுப்பு செய்யம் ஆகவே தன் பொருட்டு தன் சுகத்தின் பொருட்டுதான் அனுகூலம் பிரதிகூலம் நிர்ணயிக்கிறது தன் சுகத்தின் பொருட்டு இருந்தாங்க அனுகூலம் அர்த்தம் தன் துக்கத்துக்கு போட்டு வந்தா பிரதிகூலம் அது யாரும் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அதனால்தான் புலி நமக்கு இருக்கத்தக்கதுதான் ஆனாலும் சர்க்கியிருக்கு அது கூட சம்பாதிக்கிறான் அதுக்காக அனுக்கணும் அப்படிங்கிறது ஐயப்பசாமிக்கு புலி அனுகூலம் மரியாத்பாட்டுக்கு ஏன் பாருங்க அவரு வேலை எப்படி இருக்கு புலி யாருக்கு அனுகூலம் இருக்கோ அவர்களுக்கு சுகசாத இருக்கும் அதனால தனக்கு எது அனுகூலமும் தன் பொருட்டு அதை விரும்பினான் அவையெல்லாம் போனாலும் சரி தன்னை விட தயாரா இல்லை ஆழ்மணி நேரத்தில் பின்னால் வளர்க்க போனார் திதித்த சதோதிதம் நித்தம் அனைத்தினும் சாதகமும் திறத்தினால் நிலை சதோதியமானது ஆன்மாவின் நித்திய ரூபமா சத்ரவர்த்தியம் எப்போதும் அஸ்தமனம் இல்லாது ஒரு ஏமா இருக்கிறது அப்படி இல்லைன்னு சொல்லாக்கா நான் சொல்லி தேவையில் நான் இல்லை யாரோ இருந்தாங்க அப்பா என்ன ஆயிருக்கேன்னு சொல்லிவிட்டாங்க அப்படிதான் சொல்லணும் அப்படியே நான் சுகமா இருக்கேன்னு சொல்ல முடியாது ஜாகரத்தில் இருக்கிற நான் சொப்பனத்திலே கிடையாது யாரோ இருந்தாங்க சொப்பனத்திற்கு என்னமா என்ன நான் இருந்த மாதிரி ஞாபகம் அவரதானே காணும் அப்படின்னு சொல்லுவான் வா மூன்றாவது சதா தோண்டிக் கொண்டே இருப்பம் ஆன்மாவின் நித்திய ரூபமா நித்தியம் நித்தியம் இலக்கணம் அனைத்தினும் சாதகமாம் திறத்தினால் கற்பித பொருள் எல்லாவற்றிலும் அதிஷ்டானமாய் இருக்கும் தன்மையினால் அனைத்தினும் சம்பந்தம் நிறைவு எனவே விதி உயிர் கடத்திற்கு மண் போல பொருள் எல்லாவற்றிலும் பூரணமாக கூடியிருப்பதே உயிர் சத்து ஆனந்தமாம் சரி அப்படின்னு சொன்னாக்க இந்த உயிரானது சத்து ஆனந்தம் மயமேல் நீ சொல்லு மாதிரி ஒத்துக்கிற சச்சித்து ஆனந்தம் தான் பூர்ணமாம் என்று ஆராய்ந்த அறிவாயாக அங்க போடும் ஆத்மா சிதானந்த சொமா இருக்குமேன் அவற்றில் ஆனந்தம் எங்க விளங்கியது இல் ஏனென்று அச்சிதானந்தங்களின் ஆனந்தமானது சத்தும் சித்தும் போல சர்வ விருத்திகளிலும் விளங்குதல் இல்லையே அதனால் ஆத்மா ஆனந்தவுடைய அன்று என்று வினவினால் சத்து விளங்குது சித்தி விளங்குது நித்திய விழுப்புணம் கூட விளங்குது நிறைச்சிருக்கேன் சொல்லிருக்க விளங்கலையே நான் துக்கியா இருக்கேனே அதுக்கு அரைக்கப்பட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேக்குறேன் வெம்மை ஒளி உருவாய் விளக்கின் ஒளி விளங்கி இடம் புனல் இடத்தின் வெம்மைய வெம்மை ஒளியை நெழும் விறகிள வகை விமல சத்தொன்றே திகழும் கண் முதலாம் அவற்றின் மெய்மெய்து ராசதத்தின் கோரவிருத்தீனும் மெய்மையோடு சித்தாகும் சத்துவர்த்தி சாந்த விருத்தி சச்சிதானந்தங்கள் தோன்றும் எட்டாவது வெம்மை இதன் பொருள் வெம்மை ஒளி உருவு ஆகிய அழல் விளக்கின் ஒளியே விளங்கிடும் சூடும் பிரகாசமும் வடி நிவாயுள்ள தீ தீக்கி சூடு உண்டு பிரகாசம் உண்டு சிவப்பு உண்டு அதுங்க சேர்த்துக்கல ரெண்டு மணிக்கு வச்சுக்கிட்டாரு கருத்துக்கு சூடு விளங்கிடும் சூடும் பிரகாசமும் வடிவாய் உள்ள தீ இலக்கின் கண் பிரகாசமே விளங்குவதாம் அது சூடு விளங்குவதில்லை புனல் இடத்தில் வெம்மையே விரியும் அக்னியின் சம்பந்தம் உள்ள நீரின் கண் சூடு மாத்திரம் விரிந்து விளங்குவதாம் பிரகாசம் தோன்றுவதில்லை வெண்ணீர் வெந்நீர் என்ன இருக்கு சூடுதான் இருக்கு அவ்வளவுதான் ஒளிச்சம் இருக்காது வெம்மை ஒளி இரண்டும் இலகின் எழும் சூடும் பிரகாசமும் ஆகிய இரண்டும் அக்னியின் சம்பந்தம் உள்ள விரைகன்கள் காணப்படும் விறகு உரியது என்ன பாருங்க சூடு கால அளிக்கிட்டே இருக்க அப்புறம் வெளிச்சமிருக்க அவ்வகை போல் திட்டாந்தம் அஷ்டாந்தம் அந்த திட்டாந்தம் போல் விமல சத்து ஒன்றே கல்முதலாம் அவற்றில் திகழும் மலமற்ற ஆத்மாவின் சத்ருபம் ஒன்றே மலை கடல் முதலாயுள்ள பொருள்களில் அவன் அதன் இருப்பு மாத்திரம் விளங்கி அதன் சிற்றும் ஆனந்தம் விளங்குவதில்லையாம் அறிவு கிடையாது ஆனந்தமும் கிடையாது மலை கல்லு மலை எல்லாம் வெறும் மீன்மை தவிர உண்மை வடிவம் இல்லாத புத்தி அது தமோ குணத்தின் மூட விருத்தியினும் புத்தியின் தமோகுணத்தினால் அஞ்ஞானமயமான மூடவிருத்தியிலும் ராசதத்தின் கோரவிருத்தியிலும் ரஜோகுணத்தின் ராகமயமானும் ஆசைகள் மெய்மெய் வேடு சித்தாகும் ஆத்மாவின் சத்ருபத்தோடு சித்ரூபமும் விளங்குவதாம் சத்ருபத்தின் சாந்த விருத்தியிலில் சச்சிதானந்தங்கள் தோன்றும் சத்வோ குணத்தினால் வைராக்கியமான சாந்த விதித்தீங்கன் ஆத்மான சசிதானந்த சுதரவம் மூன்று விளங்குவதாம் ஆக மூன்றும் இங்கே விளங்குதல்ல கையிலத்தில் ரெண்டு எடுங்க சாப்பிடுங்க இதில் சத்தொன்றுமே தோன்றுதான் சத்தான் தோணும் விடமான காமாதி கோரத்தில் ஆனந்தம் விளையாள் மட்டுமே இலாம் அதில் ஆனந்தம் வெளிப்படாது சத்து சித்து அர்த்தம் பட்டவெல்லாம் சத்து சித்து அப்புறம் இடமான ஒளிவாதி சாந்தத்திலே சச்சிதான ஒன்றும் எல்லாம் ஒளிவாதினா வைராக்கியம் அது வந்து வைராக்கியம் போட்டிருக்காரு வைராக்கியம்னா நிராசை நிராசை உள்ள மனதில அந்த சச்சிதானம் போட்டிருவோம்னா மன ஒழுங்கும் அர்த்தம் எப்போ நிராசை இருக்கோ மன சஞ்சலமும் போதும் நீ மன சச்சியானந்த பாடணுமா மூணும் வெளிப்படுவாங்க பிரமோகுண விருத்தியில சத்து விழுந்தது பிரஜோகுண சத்தின் சித்தி விழுந்தது அது மூடத்தெடுக்கல்லானது நல்ல இது விஷயங்களானதுனால வைராக்கியம் விவேகம் இதில் இருக்கும்போது மனசானது கொடுமை நல்ல அப்படி சச்சானது பாணுவாங்க அது இன்னொருத்திலே வளர்க்காம் இப்போது சச்சித்த ஆனந்தம் மூன்றும் ஒரு விடுதியோட பாகுபாடுதான் அது தெரியுது அப்புறம் மடமான மூலங்கள் மனமாகில் ஆனந்தம் மடமான மூலங்கள் கோரங்கள் ஒடிசாந்த மனமாகில் ஆனந்தமே அப்ப சத்துகுணம் வந்துடும் சத்துகுணம் வரும்போதுதான் ஆனந்தம் தோற்றும் ஆனால் சச்சிதான் சத்துவத்திலே சச்சி ஆனந்தம் பாலமாகும் ஆகவே எப்ப சத்து குணம் மேலோங்குவது அப்ப தோற்றம் தோற்றாதோன்னு கருத்து அவ்வளவுதான் ஏன் விலகினாலும் கேள்வி இருக்குல்ல சத்து சீட்டு தோற்றதில்லவா அப்படி போல ஆனந்தம் தோற்றுகிறேன் கேள்வி சத்தியை தோற்றம் இந்த காலத்தினால் தோற்றம் ஆனா ஆனந்தம் தோற்றுவதற்கு சத்துகுணம் மேலோங்கணும் அப்படிதான் தோற்றம் சத்துவனம் மேலோங்கும் சொன்ன நிராசு உண்டாகணும் நிராசையில் சத்துவணம் வரும்போது ராகம் ரஜகுணம் மூடம் சமூகம் இதுல வராது ஏன் அப்படின்னு சொன்னா சஞ்சல விருத்திகள் அதெல்லாம் சஞ்சலம் இல்லா விருத்தி சத்துவன சஞ்சலம் சஞ்சலம் இல்லாதான் முக்கியம் ஆசைதான் அசை ஆசை வீடு திரும்பி பெருஞ்சு பேரு தூடி வீடு பெரு மாதிரி ஆக மனதினுடைய அசைவில் ஆசை பேரு ஆடுற தண்ணியில பிரதிமையை ஆடுது ஆடா தண்ணியில பாருங்க அப்படி பழச்சு தெரியும் இதுதான் இலக்கணம் அனுசன விளங்காது நிராசை வைராக்கியம் உயரம் இதெல்லாம் வளர்த்துக்கிட்டோம்னா சத்துவம் உருவாங்கிட்டே இருக்கும் பானமாகிட்டே இருக்கும் அப்படின் கேட்டோம் போகபாக்கியம் அமைக்க சுகம் இல்லாம போச்சா அதுக்குதான் இருக்கு லலிதா வருது சாஹி வருது அப்புறம் குடும்பத்தில் மனைந்த மக்களோட சுகம் வருது அப்படின்னு சொன்னா அந்த சுகம் கூட ஆத்ம சுகம் தான் வேறு கிடையாது அது கூட மனதிலே தான் அமைதி ஏற்படும் தான் வெளிப்படுது நாய் சாந்தம் தான் நாய் எலும்பு கடிச்சு ஜாடை கடிச்சு சாப்பிடும் போது அது எறும்புந்து வரதா பானம் பண்ணிக்கிட்டது அதனால சாரம் மாதிரி விஷயங்கள் சம்பந்தம் வரும்போது அந்த முன்ன சொன்னது வாஞ்சிட்ட விருத்து நான் எதிர்பார்த்தது போகும்போது சஞ்சலம் குறித்து போயிடும் அப்படி பானம் ஆகுது பானம் ஆகும்போது அமைதி ஏற்படுது அமைப்பு ஆனந்தான் வெளிப்படுது இதை அறியாமையினால அஞ்ஞானத்தினால விஷயங்கள் வந்ததாக நினைக்கிறான் ஜீவன் அதனாலதான் சாலை மட்டும் எலும்பு எழுந்த மாதிரி சாலை மட்டும் விரும்புறான் இதுதான் விஷயங்கள் மூலமாக சுகம் விழிப்புறதுக்கு காரணமா இருக்க அப்படின்னு கேட்கலாம் விஷயங்கள் வெளிப்படுவதற்கு காரணமா இருந்தாலும் கூட அந்த விஷயங்கள் நீ விரும்பும் போது கிடைக்காது கரும்பு கீழதான் கிடைக்கும் ஒரு முறை கிடைச்ச விஷயம் ஏன் பிராரதி கிடைக்கும் அப்ப நீங்க விஷயங்கள் ஆசைப்படுறதுனால வரும் ஏன் பிராரதம் கொடுக்காது இல்ல கரும்பு கீழ கிடைக்கும் போது கூட அது நீடிக்க முடியாது பிராரதி எந்த அளவுக்கு தான் கிடைக்கும் அப்படி கிடைக்காது அப்படியே இருக்கட்டும் நமக்கு கிடைச்ச பொருள் தொடர்ந்து அணுவிக்கும் முடியாது பொருள் கிடைக்குது நோய் அணுவி முடியாது சக்கரிகாரிகள் லண்டுதாராம் சாப்பிடுவானா துக்கம்தான் இருக்கொழுது நம்ம கிடைக்குது சாப்பிட முடியலையே அப்படி இல்லை அப்படி போல கர்மத்துக்குடாக வரும்போது அது ஆத்மாவினுடைய ஆனந்த விழிப்புடன் சகாயமா இருக்காலும் கூட அதுவும் நமக்கு நிரந்தரமா இல்லை தற்காலிகமா வருது தற்காலிக வரும் போது கிடைக்குது அப்ப தற்காலிகளும் சொன்னாங்க அந்த தற்காலிக ஆனந்தமும் அஞ்ஞான காலத்துல துக்கத்தை கொடுக்க போகுது விசார காலத்தில் நம்ம சொல்கிறது கொடுத்திருக்கோம் தற்காலிகாலும் துக்கத்தான் கொடுக்குது ஏன் கொடுக்குது விசாரம் வந்தது இன்னும் கொடுக்கூடாதா இன்னும் கூட வருது விசார காலத்துல சரி போனா என்ன போட்டோம் சஞ்சான பாலம் உதாசீன சுகம் உண்டு சுகம் உண்டு மன சஞ்சல் நீங்கது அவ்வளவுதான் சஞ்சல நீக்கிறது தான் வைராக்கியம் புதனோசனம் சமபாவனை இதெல்லாம் சொல்றதுதான் அதுக்கு இந்த அபியாச பலத்தினால ஒரு பொருளும் ஞானிகள் இருக்காங்க ஒரு விஷயம் இல்ல காட்சியும் இருக்காங்க பத்து வயசு தேட இல்லாம இருக்காங்க அவங்களுக்கு ஆண்டவனு கொடுக்குறாரு பசியா தேடி வந்து கொடுத்துறாரு இந்த அஞ்ஞான காலத்துல தேடிட்டு போலாம் கிடைக்க மாட்டேங்குது ஏ பிரார்த்தம் அப்ப நாலு கடைசியா திருப்பி அடைறாங்க திருப்பி அடையறது இல்ல எவ்வளவுதான் வந்தாலும் திருப்பி அது பிச்சக்காரங்க திருப்பி இருக்காங்க சம்பாரிச்சு சேர்த்துட்டு பிச்சை பண்ணு ஆசைப்படலாம் போச்சு பிச்சைக்கார காசு என்ன அஞ்சு ரூபாய் கிடைச்சி அய்யா இன்னும் பத்து ரூபாய் கிடைச்சிட்டு போச்சு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா போயிட்டு ரஷ்டர் பண்ணதான் முன்ன பதினஞ்சு ரூபாய் கிடைச்சது இன்னைக்கு அஞ்சு ரூபாய் கிடைக்குது என்ன பண்றது போடுறாங்களா அந்த பக்கமே போட்டு போயிடறாங்க அப்படின்னு தெரியறான் எவ்வளவு வாய்ப்பு ஆட கொடுக்கிறாரு ஏதாவது முன்னேற முடியும் பின்னாடி அதே போல அவனுக்கு அப்படி நமக்கு அப்படி நமக்கு எத்தனையோ வாய்ப்பு ஆட கொடுத்திருக்காரு நிவர்த்தி எல்லாம் சக்தி சாக நாமும் அழைஞ்சு விசாரம் பண்ணுவா இல்லையா அவ்ஞானி அதே போலதான் மீன் மக்களும் இருக்காங்க சக்தி சாக படிக்க கொஞ்சம் விசாரம் பண்றாங்க அவங்கதான் திரும்பறாங்க சச்சித்னந்தம் என்னுடைய உண்மை சுருமா இருந்தாலும் கூட சச்சித்து விளங்குற அளவுக்கு ஆண்கள் விளங்குகிறீர்கள் சொன்னான் இந்து ஆராய்ச்சி பிறகுதான் விளங்க முடியாது விளங்காது ஆதலின் ஆன்மமயமாவோ ஐந்தினிக்கும் உபாதியுள்ள வகை முறையே மொழியின் வேதமுறும் சத்து வியகாரிகம் பின் பிராதிபாசிகம் பாரமார்த்திக சத்தன மூன்றாம் மூதுணர்வில் சுழ்த்தியில் தோன்றராது நனவுற்று முத்தி இருமளவும் உரும் கடாதி முதலதுவாம் போது கனவினில் தோன்றி அழிவதிடையதுவாம் பொன்றாத பணரம சத்தியை இறுதியதாம் வேதாந்தூரா இருபத்தி ஒன்பதாம் பாட்டி சத்து முதலே ஒற்றிற்கு உபாதி பெறதும் உண்டு இப்போது திருக்கு திருசியம் என்ற ரெண்டு பிரிவுகளில் திருக்கை பயிற்சி சொல்லிட்டு வருவார் ஐம்பத்தி திருக்கு விவேகம் திருக்கு என்றால் பார்ப்பவன் அல்லது அறிபவன் அது பற்றி சொல்றார் அது எப்படி இருக்க அறிவுடையது எது அது ஆத்மா ஆத்மா என்பது லட்சம் என்ன சத்துஜித்து ஆனந்த நித்தியம் போடணும் என்று முன்னே விளக்கினார் அதனுடைய லட்சணங்கள் சொன்னார் சத்து ஈர்ப்பு திறமையுடையது சித்து அறிவும் தன்மைடையது ஆனந்தம் சுகத்தின்மையுடையது நித்தியம் கெடாதது போனம் மிக நிறைந்தது இப்படிப்பட்ட இலக்கணத்தோடு கூடியது ஆத்மா என்று சொல்லி முடிச்சு இப்போது ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுக்கிறார் சத்து மூன்று சித்து நான்கு ஆனந்தம் எட்டு என்று சொல்லப்போனார் ஒரேதா சத்து அதை விவகார காலங்களில் அஞ்ஞான காலத்தில் இருக்கிற நிலையை விளக்கி சொல்றது சித்து ஒன்றது தான் அதை நான்காக சொல்றது ஆனந்தம் உண்டுதான் அது எட்டாக பிரிக்கிறார் உபாதி பேசினால ஆகிய உபாதி பேரதம் பிரித்தி பேதம் இதனால பிரிவினர்கள் தோல்ட்டுக்கொண்டுள்ளன அந்த சொல்லி அப்புறம் சச்சிதா ஆனந்தத்தை இந்த பாட்டில் சத்தன்மையை விளக்குறார் இதன் பொருள் காதலினால் ஆனந்தம் ஆன்மயம் ஆம் ஆனதால் ஆனந்தம் ஆன்மாவின் சுரபம் ஆம் உன் பாடலில் சத்திய சித்த விளங்குது சித்தி ஆனந்தம் விளங்கலையேன்னுதான் அப்போ கேள்வி அதுக்கு சொன்ன கல்லுபதுமான நாட்டில் சக்தி விளங்குது அப்புறம் சித்து கோரவ விருத்தி விளங்குது ஆனந்தம் சத்துக்குணத்தில விளங்குதுன்னு சொன்னார் அதனால இப்போ ஆனந்தம் எப்போது விளங்காது சத்தின் சித்தே எப்போது விளங்கும் ஆனந்தம் விளங்குவதில்லை அது காரணம் சத்துக்குணு தோட்டணும் சத்துவனு தோற்றவில்லை ஆனந்தம் விளங்காது சத்துவத்தில் சச்சித ஆனந்தம் மீண்டும் வெள்ளையாம் எனக்கு ஏற்ற பணம் சொல்லி ஆரம்பிக்க ஆனதால் ஆனந்தம் ஆன்மாவின் சொரவமாம் ஆனந்தம் ஐயாகி மயத்தில் குணம் சொல்றாங்க ஆத்மாவோட குணமா அறிவோட முன்னு சொல்லுவாங்க அது கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னா சத்ருஜித் ஆனந்தம் பிரிக்க முடியாது பிரிக்க முடியாத ஒரே வசதி தான் சூடு செவப்பு பிரிக்க முடியாத அப்படி போல பிரிக்க முடியாத ஒரு வருஷம் சொல்ற வழியே ரெண்டு குணம் சொல்றதில்லை அதுபோல தட்சிணானந்தன் வரை பிரிக்க முடியாது அதனாலே ஆன்மாவின் சொல்வோமாம் அவ் ஐந்தினுக்கும் உபாதியும் உள்ள சத்துவ முதலிய அவ் ஐந்து ரூபத்திற்கும் அவித்தை அந்த கண்ண இருக்கின்றன அவை முறையே மொழியின் அவ்வுபாதிகளை கிரமமாக கூறிமுடத்துறும் சத்து விவகாரிகம் கற்பித வேற்றுமையுள்ள சத்தானது சத்தான் பின்பாசிகம் பின் அத பிராதிபாசிக சத்தான் பாரமார்த்திகம் என விதமாம் இப்போது மூன்று மட்டும் சொல்லி அதை விளக்கம் சொல்லப்படும் மோதுணர்வில் சுழுத்தியல் தோன்றாது விசாரஞானத்திலும் நித்ர காலத்திலும் தோற்றாது நனவுற்று முத்தி உறும் அளவும் உறும் கடாதி ஜாக்கிராவ சிலிருந்து தோன்றி விதேக முத்தி அடையும் வரை இருக்கின்ற கடவட முதலதுவாம் முதலியன வியாழவசாம் இந்த கடவடங்கள் நாமரூபங்கள் சாதாரணமாக அஞ்ஞான காலத்தில் தோன்றி விதியும் சொல்லியவருக்கும் அது விலங்கில்தான் இருக்கும் அது தத்துவ ஞானம் வந்தாட்டு தான் தோற்று முடிய அது வரைக்கும் சத்தியமாக தான் இருக்கும் வியாபார ஞான வருணம் போது கனவினில் தோன்றி அழிவது இடை அதுவும் பொன்றாத பிரமம் சத்தியே இறுதியாம் நனவுர பொய்யாய் போகும் சொப்பனாவஸையில் தோன்றி பிரம்மஞானமின்றி அழியும் பொருள்கள் பிராதிபாதிக சத்தம் முக்காலத்தும் கெடாத சத்துரூப பிரமே பாருமாறு சத்தம் சொன பதார்த்தங்கள் ஐஷாலம் அதாவது தத்துவ ஞானம் இல்லாமலேயே ஜாகிராவசி வந்தால் அது போயிடும் அதேபோல் படுதியில் பாம்பு கிழிஞ்சில் வெள்ளி காலஞ்சனும் இதெல்லாம் பிரம்மஞானம் வேண்டியதில்லை பிறகு அதிஷ்டான செய்த அதிஷ்டான வியாபார சக்தி இருக்கு பழுது ஞானம் இருந்தாலே போவதும் பாம்பு பிராந்தி போயிரும் அதே போல கிளிஞ்சில் ஞானம் இருந்தா வெள்ளி ஞானம் போயிடும் காலல் ஞானம் இருந்தால் நீர் ஞானம் போயிடும் இருக்கிறதுனால அதற்கு ஒரு அதிஷ்டானம் வியாபார சக்தியே அது பிராயப சத்து சீக்கிரம் ஆனா இந்த கயிறு இந்த உலக நாமரம் வரலாம் வியாபார சக்தி தத்துவம் ஞானம் வரணும் இதுக்கு அதிஷ்டான சேதனம் தான் அடிஷ்டான சேதனம் ஞானம் உபவிசேதனத்தில் ஞானம் வரணும் அதுக்கு இந்த உபரி சேதனம் ஞானம் வேண்டும் இல்லை அது உபாதி ஞானம் தேதும் இதுதான் வித்தியாசம் அதனால சத்து வியாபகாரியம் அதாவது பிராதிபாசிகம் பாரமார்த்திகம் ஆனால் பிரம்மத்துக்கு எந்த ஞானம் வந்தாலும் அது கெடுதில்லை நாசமடையதில்லை என்று கட்சிகள் சொல்லி முடிகிறார் முக்காலத்தையும் கெடாத சத்துரு பிரமே பாரமார்க்க சத்தம் என்று சொல்றார் விஜயசரை பாரமார்த்திகம் வியாபகாரியம் பிராதிபாசிகம் என்ற மூவித சத்திற்கும் ஒரு கதை மகாபாரதத்தில் அர்ஜுனன் கதை வருது அர்ஜுனன் நாடகம் போட்டு ஆடுறாங்க அது அர்ஜுனன் நாடகம் போடும்போது அந்த திரௌபதி சுபத்ரியை கல்யாணம் பண்ணும்போது சன்னியாசி வேடம் போட்டுக்கிட்டு அந்த புறத்துக்கு போறான் போய் அப்புறம் சன்னியாசி வேளத்தை நீக்கி அர்ஜுன்டத்தை காட்டி கொண்டு போயிடறான் சுபத்ரிய கதை இந்த கதையில என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அர்ஜுனன் தன்னுடைய ரோபத்தை மாற்றி தற்காலிகமாக போட்டு அப்புறம் அதை நீக்கிட்டு மீண்டும் அர்ஜுனாக போயிடறான் அப்போ அது சத்திய கொஞ்ச கால்தான் இருக்கு அர்ஜுனன் இருக்கு இதையே நாடகத்தில் நடிக்கும் போது நடிகன் என்ன பண்றான் நடிகர்கள் ஒருவன் அந்த அர்ஜுனன் வேடம் ஒன்று சன்னியாசி வேடம் மூணு வேடமாக மூணு ஆனா நடிகன் என்பது வார்த்தவன் சன்னியாசிங்கிறது வேஷம் வேசத்திலையும் சன்னியாசி அர்ஜுன் வேஷம் ஒன்று அது வியாபார சத்தை சன்னியாசி வேஷம் பிராதிவாசத்தை நடிகன் மூணாவது நடிகன் பாரமார்த்திகம் வியாபாரிகம் நாடபுடி ஒருக்கும் சன்னியாசம் தற்காலிகமாக போயிருக்கும் அப்படிங்கிற விளக்கம் ஒரு நாடக மூலமாக இந்த மூணு சத்தை சத்துக்கும் விளக்கிறாங்க அர்த்தவாஜ சொல்லுங்க அந்த நாளைக்கு தற்காலிகமாக வந்து போறதற்கு அது பிராதிபாசத்தின் பாரம்பரிய சத்து பிரமம் அது எப்போது கெடுறதில்லை நடிகன் போல வியாபார சத்து நீண்ட காலம் இருந்தது விஜயமுத்தி ஏதாவது சத்து ஞானம் வரும்போது கெட்டு போயிடும் பிராதிபா சத்து தற்காலிகமா சன்னியாசத்து போட்ட மாதிரி அது யோகத்தை ஞானம் வந்தானே போயிரும் என்பது இந்த நாடக இந்த அர்ஜுனன் திரௌபதியை நாடகத்திலே காட்டதாக ஒரு உதாரணத்து போட்டிருக்காங்க சித்து நான்காம் குட நீர் கதூரு நீர் பிம்ப அனுமித ஆகாசம் சொல்கட்டின் ஆகாசம் ஒடுமாவான் மேவுமினிவை அவற்றினுக்கு திட்டாந்தமுறையாம் இவருடைய முழு பிரமம் வாசனை முக்கியம் பின் விதம் வித்தை எனும் இவற்றின் பெயரால் எண் வகைப்படுமாந்தம் இதிலே சித்த நான்கு பிள்ளைக்கு ஆனந்தை எட்டி பேர்மொழி சொல்லி அடுத்த பாட்டில் ஆனந்தை விளப்போனார் அதன்போரு ஒரே சித்துதான் அருகடி மாறுகின்ற ஆத்மாவானது ப்ரமம் என நான்கு குடநீர் கதூரும் வெண்மீன் வான் கடனீர்கண் பிரதிபிம்பித்துள்ள வெண்மையான நட்சத்திரங்களோடு கூடிய ஆகாயம் தூவு பனி நீர் விம்பம் பெய்யும் குளிர்ந்த நீரை அணிவித ஆகாசம் உடைய மேகத்தின் கண் பிரதிபிம்பித்துள்ள அனுமானத்தால் அறியும் ஆகாசம் காவலா போட்டுக்கணும் சொல் கட அவற்ற ஆகாசமடுமாவான் ஓமே கூறும் கடத்திற்கும் இடமான ஆகாசமும் மகாகாசமும் மேபவும் இவை அவற்றெனுக்கு முறையான் ஆக பொருந்திய என் நான்கும் ஜீவன் முதலியிற்கும் கிரவமாக உதாரணங்களாம் வளர்க்கிறார் ஜலம் நிறைந்த கடத்திற்கு எவ்வளவு ஆகாசம் இடம் கொடுத்திருக்கின்றதோ எவ்வளவு ஆகாசமும் கால் போட்டுக்கணும் அதை ஆகாசமும் சேர்ந்து கட்டாகும் கடலில் கடலாகாசம் மூணும் சேர்ந்ததுதான் கடாகாசம் கடலாக சேரணும் அது இடம் கொடுக்கிற ஆகாசம் வேணும் பிரதிப ஆகாசம் தேவைப்படுது பிரதிபித்துள்ள ஆகாசமும் சேர்ந்து கடலாகும் அவித்தை அல்லது அந்தக்கரணம் அதன் பிரதிபிம்பம் அதிஷ்டான அதற்கு அதிஷ்டானமான கூடத்தன் சேர்ந்து ஜீவனாம் ஜீவனுக்கு சொருபம் என்னான்னு சொன்னா அதிஷ்டான ஆசிரியர் ஆபாசம் மூணு சேர்ந்தா ஜீவனும் சொல்லணும் ஈஸ்வரனுக்கு சுருவம் என்னன்னா அது அதிஷ்டான ஆசிரியர் ஆபாசம் சொல்லணும் அதாவது அதிஷ்டானம் தோடசன் ஆபாசன் பிரதிம்பம் ஆசிரியம் அவித்தி அல்லது அந்த காரணம் இந்த மூணு சேர்ந்தா ஜீவனத்துக்கு சுருவம் சுருவம்னா அது இது போகல ஜலத்தில் அதாவது கடத்தில ஒரு ஜலம் இருக்கு அந்த ஜலத்துக்குள்ள பிரதிம்பம் இருக்கு அது கடஜல பிரதிபிம்பம் பேரும் கடஜல பிரதிம்பமும் கட ஆகாசம் அந்த ஜலம் இருக்கு அது அந்த காரணம் கடஜல பிரதிம்பம் இருக்கு அது ஜீவன் போல கட இடம் கொடுக்குதல ஆடகாசம் அது அயன் போற கூடத்தல் போல ஆக மூன்றும் கேட்க நீங்க அதே போல என்ன மேகத்தில் பிரதிபிம்பித்துள்ள ஆகாசமும் அம்மேகத்திற்கு இடம் கொடுத்திருக்கின்ற ஆகாசமும் சேர்ந்து மேகாகாசம் எனப்படும் அதுபோல மாயின் அதிர்ஷ்டான சேதனமும் அதை பிரதிபித்துள்ள சேதனத்தின் பிரதிபமும் சேர்ந்து ஈஸ்வரனை எப்படி நிர்ணயம் பண்றது மேகம் மேகத்துக்கு இடம் கொடுக்கிற மேக ஆகாசம் அதை மேகஜல பிரதிபம் இது எப்படி அறியறோம் சொல்லுங்க அனுமானத்தை அறியிறோம் எப்படி மேகமானது மழை பெய்து இல்ல அப்ப ஈரச்சாத்தி இருக்கா இல்லையா அனுமானத்தான் அறியறோம் இம்மலை வன்முடையின் மழை பெய்வதனால் மேகம் நீரை உடையது நிச்சயம் பண்ணணும் அனுமானபரமான அப்ப நீர் எங்கெங்க இருக்க பிரதிம்பெருப்பு இருக்கும் என்ற மாதிரி அங்குடைய மேகத்தில் ஆகாய பிரதிம்பம் இருக்கும் என்று சொல்லணும் அப்போ அந்த மேகத்துக்கு இடம் கொடுத்த ஆகாயம் ஒன்று ஆக மூன்று ஜா இங்க பிரதிபாசம் மேக பிரதிம்பம் அதாவது மேத பிரதிக்கின்றதிமுரு இதேதான் அந்தாந்தத்தில் மாயை மாயைக்கு அதிஷ்டானமாகிய பிரம்மம் பிரம்மத்தில் இருந்து பிரதிபமாகிய ஈஸ்வரன் மூணு எதிராலும் தெரிகிறன்னு அனுமான பெருமாணம் தான் அதுக்காக சொல்றது பிரத்தி பெருமாணம் இல்லை ஜீவன் பிரதிபதி பெருமாணம் ஏ நான் இருக்கிறேன் என்ற அனுபவம் இருக்கு ஈஸ்வர இருக்கான்னு சொல்ல முடியுமா பார்க்க முடியும் அனுமான சொல்றக்கிறது அறிய முடியாது ஜ பிரத் தான் அறிகிற அனுமானம்தான் அனுமான பிரமாணம் தான் ஆக எப்படி இதை மேத்தின் மூலம் அனுமானத்தை அறிகிறமோ அடுவா ஈஸ்வரன் அனுமானத்தனாலதான் என்பது மாயை பிரம்மம் அப்புறம் மாயா பிரதிபலாகிய ஈஸ்வரன் மூணு சேர்ந்தா ஈஸ்வரன் ஸ்வரூபம் ஜீவனுக்கு ஜீவன் சுவரூபம்னா ஜீவன் பிரதிம சொல்லக்கூடாது மூணு சேர்ந்தோம் கூட அந்த கருணம் சொன்னாலும் சரி அவித்தியல சொல்லாம் ஆபாசன் பேரு ரெண்டுக்கும் அதிட்டா ஆசிரியர் ஆபாசன் தான் ஆனாலும் சொல்லக்கூடிய பேரு வேற ஒரு இங்க வந்து அவித்தியல அந்த காரணம் அங்கே மாய இங்க ஜீவன பேரு பிரதிபத்துக்கு ஈஸ்வரன் பேரு இங்க அதிட்டான கூடசன் பேரு அங்க பரவான் பேரு மாறுதல் அடையும் ஆனா என்ன ஒன்னே தான் ஒன்றிய நாளா பிரிக்கிறது இப்போ சித்து மூன்று சத்து மூன்று சித்து நான்கு விளக்கம் அவித்தை அல்லது அந்த கரணம் அதன் பிரதி இம்பம் அதிஷ்டு அடித்தானமான கூடத்தன் ஜீவனம் அதே போல கடத்திற்கு இடம் கொடுக்கும் ஆகாசம் போல அவித்தை அல்லது அந்த கரணத்தை அதிட்டானத்தை சேரன் கூடத்தேழு எழுதிட்டார்கள் பாரு இல்லையா ரெண்டு பேரும் போட்டாச்சு ஒன்னே வச்சுட்டா போது மகாகாசம் போல் எங்கும் நிறைந்திருக்கும் சேதனம் போட்டுக்கணும் பிரம்மாம் சித் ஒன்றே உபாதி வேதத்தால் நான்கு விளங்குவதை இங்கு ஆராய்ந்து உணர்ந்தக்குரியதெல்லாம் அதனால ஒரு சித்தே உபாதி பேதத்தினால் நாலாவது தோற்றுறது அப்படிங்கிறது னம் கூடத்த சேதனம் ஈஸ்வர சேதனம் பிரம்ம சேதனம் சாதனம் தான் நாலடா சொல்றது உபாதி பேச்சினால வாசபரே பிரம்தான் ஏனத்தை ஆனந்தாஷ்டம் பேர் மட்டும் தான் சொல்றது அடுத்தது விளக்கம் வரும் ஆனந்தம் உடயம் ஓடு பிரம்மம் வாசனை ரெண்டு விட்டு போச்சு முக்கியம் பெண் ஏவுனிசம் விட்டு போச்சு விடயானந்தம் பிரமானந்தம் வாசனானந்தம் முக்கியானந்தம் பின்னர் கூறும் நிசானந்தம் ஆன்மாவோடு அத்துவிதம் வித்தை என்னும் இவற்றின் பெயரால் என் உகைப்படும் ஆத்மானந்தத்துடன் அத்துவிதானந்தம் வித்யானந்தம் என்று கூறும் இவானந்தங்களின் பெயரால் எட்டு விதமாகும் அடுத்த பாட்டிலிருந்து மாது முதல் விடைய ஊதியங்கள் தமிழ் தோன்றி வரல் விடையானந்தம் கண்படையில் தோன்றல் ஓ அது பிரம்மானந்தம் துயிரொழிவேற்றோற்றம் உடையதுதான் வாசனானந்தம் கேடின்பம் ஆதிரா நொதுமன் மதி தோன்றுதன் முக்கியவாம் ஆனந்தம் மனோலயம் யோகத்தினில் வந்துவிதித்தல் ஏதமருணி சானந்தம் பிரிய விடயத்துள் யான் பிரியன் என தோன்றுதல் ஆன்மா நந்தம் இப்போது அந்த ஆன்மானந்த வரைக்கும் சொல்றார் அடுத்த பாட்டில் அத்விதானந்தம் வித்யானந்தம் முடிக்கிறார் ஆறு சொல்லி அவர் இரண்டாவது ரெண்டு சொல்லி எட்டு முடிக்கிறார் இதன் பொருள் மாது விடைய முதல் மாது முதல் விடைய ஊதியங்கள் தமிழ் தோன்றி வரல் விடயானந்தம் மங்கியர் முதலிய விடய பிரயோசனத்தால் உண்டாய் வரும் ஆனந்தம் விஷயானந்தாம் விஷயான மூலமாக ஐந்து இந்திரியங்கள் மூலமாக வரக்கூடியதெல்லாம் விஷயானந்தான் அது பெண் முதலான எல்லா விஷயங்களும் வரும் சொன்னார் கண்படையில் தோன்றல் ஓது பிரமானந்தம் சுளித்தி வடிவ நிதிரையில் கண் விளங்க